ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்று அவர்கள் கூறினார்கள் அதற்கு நபிஹாயின் வசல்லம் அவர்கள் உமையும் மன்னிப்பானாக என்று கூறினார்கள் நான் நபி சொல்லாஹின் வசல்லம் அவர்கள் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கோரினார்களா என்று அப்துல்லாஹிபின் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அப்துல்லாஹிபின் இறை நம்பிக்கை உள்ள ஆண்கள் இறை நம்பிக்கை உள்ள பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கோருகிறார்கள் என்று நாற்பத்தி அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தை ஓதினார்கள் இரண்டு மூன்று நான்கு ஆறு